அவர்கள் அப்போது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களும் என் தலைக்கும் வந்த கேடே என்று கூறினார்கள் இது நீண்ட ஹதீசின் ஒரு பகுதியாகும் ஐந்து ஆறு ஆறு ஆறு